فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والمشفع والوتر والليل اذا يسر صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاه والسلام افضل ايام الدنيا ايام العشر ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துல்ல அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்தியசீலர் சன்மார்க்க போதகர் சர்தாரி முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் மன்னர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவனுவாக எடுத்து நடந்த மும்மினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் இந்த புனிதமான ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமை இலே சிக்காஃபுடைய நியத்துடன் அல்வாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளி வாயிலே வந்த மறந்திருக்கக்கூடிய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபஹானா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராமென்று தடுத்திருக்கின்றனோ தடை கட்டளை விதித்திருக்கின்றனோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்று முழுவதும் தூரமாக இருக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கின்றதே இது துல்காத மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்போ ரமலானுடைய காலம் முடிஞ்சிருச்சோ ரமலான தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கு அதுல துல்காதாவுடைய கட்டத்துல நாங்கள் கடைசி கட்டத்துல நாங்கள் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்ஷா அல்ல சந்திக்க கூடிய அந்த நேரம் பார்த்தவர்களாக வரக்கூடிய வியாழக்கிழமை திகதி இருபத்தி நாலாம் திகதி பொற கண்டுட்டென்று சொன்னா இருபத்தி மூணாம் திகதி வியாழக்கிழமை அன்புக்குரியவர்களே துல் முதலாவது நாள் வந்துடும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த கட்டம் மாற்றமான ஒரு கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்க கூடிய இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு மறக்க முடியாது வாழ்க்கையிலும் மறக்க முடியாது அன்புக்குரியவர்களே இது பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடமையை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்னோக்கி கொண்டு பல நிறத்தவர்கள் பல மொழிகளை பேசக்கூடியவங்க தல்பியாவோட தக்பீரோட தக்மீதோட அன்புக்குரியவர்களே முன்னோக்க வேண்டிய காலம் ஆனால் அந்த எல்லைக்குள்ளுக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே அந்த இடத்துல அந்த ஆலயத்தில் இருக்கிறார் முழு உலகமும் அன்புக்குரியவர் ஒரு வித்தியாசமான ஹஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு கட்டம் இந்த தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது கட்டாயமாக இருக்கு அன்புக்குரியவர்களை அன்புக்குரியவர்களை ஹஜுடைய முதலாவது நாள் ஹஜுடைய மாதத்தினுடைய முதலாவது நாள்ல நாங்கள் கால வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தல்லாம் எங்கள் எல்லாருக்கும் தரோனும் அப்படியான ஒரு கட்டம் எனவே அல்லாஹ் சுபகானா மாதத்துல அதனுடைய ஆரம்பம் அதனுடைய ஒவ்வொரு நாள் அதனுடைய எப்படி ரமபால பத்தி சிறப்புகள் வந்திருக்குதோ அதனுடைய இரவு காலம் அதனுடைய பகல் காலம் ஏராளமான சிறப்புக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லா குரான் சத்தியம் இட்டு சொல்றான் நேரம் சொல்லிட்டு இந்த இப்னு காட்டுறாங்க அன்புக்குரியவர்கள் கிரந்தத்துல அது என்னன்னு சொன்னாள் முதல் பத்து நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் அந்த நாட்கள் நிரவுகள் இன்னும் ஒரு குரானுடைய ஆயத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்தி காட்டுறான் இந்த இந்த குறிப்பிட்ட இந்த நாள்கள் இந்த நாட்கள் அதிகமாக செய்யுங்கி ரஹி மஹமுல்லி காட்டுறாங்க அந்த நாட்கள் இருக்கிற அந்த என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள் அல்லாஹுவடுத்த சொன்ன அவன் பக்கம் திரும்ப சொன்ன அந்த நாள் இருக்கிறே அந்த நாள் இருக்கிறேர் என்பதாக அந்த ஹதீச வழங்கப்படுத்தி காட்டலாம் எனவே நான் முன்னோக்க கூடிய இந்த நாள் இருக்கின்றதே இந்த நாட்கள் இருக்கின்றதே அந்த நாளை அல்லா சுபான தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அதன் பக்கம் நீங்க இருக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்தது கருத்து வேறுபாடுகள் இருக்குது அன்பான சகோதரிகளே ஐயா இந்த பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் என்பதாக ஒரு ஹதீஸ்ல நபிஹி சல்புரியேன் இருக்கின்றதே அதாவது புகாரி ஷரீஃபினுடைய இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தில் இரண்டாவது ஜிசூல் ஐநூத்தி முப்பத்தி நாலாவது அவர்கள் எழுதியிருக்கிறார் அதுக்கு அவ்வளவு பெரிய இடம் ஒன்று கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தலையாய தாயாய இபாதத்துக்களை எல்லாம் அந்த இடத்துலதான் இந்த நாட்கள்ல தான் நல்லா ஒன்று சேர்க்கிறான் இஸ்லாமத்தில மிக முக்கியமான இபாதத்துக்கள் இருக்குது இந்த தொழுக நோம்பு சதகா சதகா ஜகாத்தோட சேரும் ஒன்று சேர்ந்து வேற காலங்கள்ல எந்த காலத்திலுமே அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்க முடியாது எனவே அவங்க அந்த எடுத்து இருக்கிறார்கள் அல்ல சுபானா எல்ல இபாதத்துக்கள் தலையாய இபாதத்துக்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார் எனவே அல்லாஹ் அனுமகத்தால் சிறப்பு கிடைத்திருக்கின்றது ஒரு சந்தர்ப்பத்திலே ஷேக் இஸ்லாம் இவ்வளவு தைமியா அதாவது ஷேக் இஸ்லாம் இவ்வளவு தைமியா ரஹிம் முகமுபா அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த இந்த நாள் இருக்கின்றதே இந்த நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த அஷ்ருதில் ஹிஜ்ஜா அந்த நாள் இருக்கின்றதே அந்த நாள் இப்போ எங்க உள்ளத்துல வந்திருக்கும் அந்த டவுட் இந்த சிறப்ப பத்தி சொல்லி கொண்டு போக கூடிய அந்த நேரத்துல ரமலான் உடைய 10 நாள்கள் இருக்கதே பிந்திய 10 நாள்கள் அது சிறந்ததா அஷ்ருல் அவாஹிர் மின் ரமலான் அது சிறந்ததா அல்லது அன் அஷ்ருதில் ஹிஜ்ஜா துல்ஹ் மாதத்தினுடைய அந்த பத்து நாட்கள் அது சிறந்ததா ஒரு என்ற ஒரு கேள்விய அன்புக்குரியவர்களே ஷேக் இஸ்லா தைமியா ரஹிம் அவர்களிடத்தில் எழுப்புறாங்க இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்புக்குரியவர்களே இப்ப இது ரெண்டு சிறந்தது இதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பத்து நாளைக்கு ரமான் உடைய கடைசி பத்து அதுக்கு நிறைய சிறப்புகள் வந்திருக்குது அது ரெண்டு சிறந்தது பத்து நாட்கள்ட்டுறாங்க பகல் காலம் பகல் காலம் இருக்கின்றதே இது ரமதானுடைய பகல் காலத்தை அந்த பத்து நாளுடைய பகல் காலத்தை விட சிறந்தது கடைசி பத்துனுடைய இரவுகள் இருக்கிறேன் அது மாதத்தினுடைய முதலாவது பத்து நாளுடைய இரவு காலத்தை விட சிறந்தது இதனுடைய பகல் காலம் சிறந்தது ஹஜுடைய முதல் பத்தினுடைய பகல் காலம் காலம் சிறந்தது ரமலானுடைய இரவு காலம் சிறந்தது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிக்குது இந்த நாட்கள் ஆனா நாங்க இதை பத்தி யோசிக்கிறோம் இல்லை அன்புக்குரியவர்களே சில பேருக்கு அரபு போற நாட்கள் என்று சொன்னா தெரியா அன்புக்குரியவர்களே தெரியாது வரக்காட்டியும் தெரியாம இருக்கும் பிறர் சொன்னால்தான் தெரியுமா இருக்கும் அதற்கு முன்னால எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்லா சுபான இந்த நாட்கள் வைத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுக்கு விருப்பமான எந்த ஒரு நாளுமே கிடையாது எப்படி அந்த பத்து நாளுக்கு அல்லா பத்து நாள் அல்லா விரும்புறானோ அதுல அமல் செய் அது போலவே ஒரு நாட்கள் கிடையாது என்பதாக பஜாயுல் ஃபவாயுதுன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் அவங்க எடுத்தெழுது இருக்கிறான் இந்த நாக முன்னோக்கூடிய கூடிய அரபாவுடைய நாள் ஹஜ்ஜுல அரபால ஒன்று சேரக்கூடிய அந்த நாள் இருக்குது நகர் அதே மாதிரி நகர் என்று சொல்றது அறுக்கக்கூடிய நாள் என்று சொல்றது பெருநாளுடைய தினம் அந்த முதலாவது முதலாவது கடமை ஸ்டார்ட் ஆகுற நேரம் அது அது எட்டாவது நாள் குல் ஹஜினுடைய நாள் நாங்க இன்னும் ஒரு நாளை சந்திக்கல அன்புக்குரியவர்களே அல்லாஹ் வரக்கூடிய அந்த வியாழன்ல வெள்ளியிலும் அல்லாஹுடத்தில மிக கூலி பெற மின் வர்களே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலில் பரிசுத்தமானதாகவும் அல்லாஹுடத்துல மிக அதிகமான கூலியை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அமல்கள் என்ன என்னன்னு சொன்னால் இந்த நாட்கள்ல இந்த செய்யக்கூடிய அமல்தான் என்பதாக இருக்கிறே அதுக்கு இல்லையா அதை கூலி இருக்கதா என்று கேட்ட நேரத்தில் ஆனா ஒரு விஷயத்தை அப்படி அகற்றாங்க என்ன இல்லா ரஜுலுன் ஒரு மனிதன் போனான் அல்லாஹுடைய அந்த காலத்துல யுத்தங்களுக்காக வேண்டி போவாங்க தன்னுடைய தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போனவர் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய உயிர தியாகம் செஞ்சு திரும்பி வரலே அப்படிப்பட்டவருக்கு கிடைக்கிற கூலி இதுக்கு கிடைக்காது திரும்பி வந்தவர் இருக்கிறாரே அல்லாட பாதையில் போயிட்டு திரும்பி வந்தவருக்கு இருக்கிறாரே அவரை அதிகமான கூலி இந்த நாட்கள் அமல் செய்யறவங்களுக்கு கிடைக்கும் அல்லாட பாதையில உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் இதை விட கூலி கிடைக்கும் என்பதாக ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது எனவே தான் அன்புக்குரியவர்களே சைத் ஜுபை ரதி அமலப்பட்டிருக்கிறது ஏராளமான சஹாக்கல் அசு அந்த பத்து நாட்கள் வந்துட்டேன் சொன்னால் முடியுமோ எப்படி ரமபாருடைய காலத்துல அந்த இரவு காலத்துல நாங்க நின்று வணங்குறதுக்கு எப்படி ஆசை ஒன்று ஆர்வம் ஒன்று இருக்குதோ இது ஆச ஆர்வம் அந்த சகாபாக்களுக்கு நபீர்லா சலிஸ்லம் சில சஹாபாக்களுடைய பெயர்கள் கூட கதீசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாரி சோர்களே தன்னை மாற்றி இபாதச் செய்வாங்க அல்லாஹின் பக்கம் திரும்புவாங்க பட்டியல் போட்டு அன்புக்குரியவர்களை அமல் இபாதத்துக்களை செய்வாங்க அந்த பட்டியல்களை இந்த குறுகிய நேரத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பார்ப்போம் அன்புக்குரியவர்களே அதில் முதலாவது அசியாம் நோம்பு பிடிக்கிறது ஹதீஸ்ல வந்து இருக்குது அதிகமாக நோன்பு பிடிப்பாங்க பத்து நாளைக்கு நோன்பு பிடிக்கிறது அல்ல அதுல கிதாபுல எடுத்து எழுதி இருக்கிறாங்க பத்தாவது நாள் ஹஜு பெருநாளுடைய தினத்துல நோன்பு பிடிக்க முடியாது கூடாது ஹராம் அதை தவிர முதலாவது நாள்ல இருந்து தாராளமாக எவ்வளவு எங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம் பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நோம்பு பிடிக்க முடியாது ஐயா முத்த நாள் இது ஹஜ்ஜுடைய அதாவது பிறநாளுடைய ஹஜ்ஜு பிறநாளுடைய நாள் அல்லாத சந்தோஷமாக சந்தோஷமாக அந்த நாளை அமளி வாதத்தில் அல்லாஹு திருத்தி படுத்துறதுக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அல்லா அந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க வழிபாடுகளை சரியான முறையில் செஞ்சுட்டு உலகத்தில் அன்புக்குரியவர்களை அழகான அல்லாஹுக்கு விருப்பமான சந்தோஷமா சந்தோஷத்தை அனுபவிக்கிறத ஹலாலான சாப்பாடை சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி குடும்ப உறவு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது ஆடம்பரம் இல்லை அன்புக்குரியவர்களே எவ்வளவு உலகத்துல கஷ்டம் இருந்தாலும் சிரமம் இருந்தாலும் அவ்வாஹ் எல்லா நிலைமைகளையும் வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இப்படி நாங்க அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திக் கொண்டு அல்லாவுடைய கடமைகளுக்கு மாற்றம் செய்யாம ஹராமான பார்வைகள் பார்க்காம சாப்பாடு சாப்பிடாம அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்களை செய்யாமுடைய யார் உங்களுக்கு வானம் என்று சொன்னது என்னுடைய அடியார்களுக்காகவே நீ நான் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சுகத்தை அனுபவிக்க வானம் என்று சொல்லி யாரு சொன்னது என்று அல்லாஹ் கேட்கிறார் அனுபவிக்கிறது கட்டங்கள்ல சந்தோஷமாக முழு உலகத்திலையும் சோதனை என்று சொல்லி பெருநாள சந்தோஷமாக கொண்டாடக் கூடாது சொல்லக்கூடிய மார்க்கத்துல நாங்க இல்ல சொல்லவாரு அன்புக்குரியவர்களே எனவே நாங்க அல்லாஹுவ சந்தோஷப்படுத்தி கொண்டு அல்லாஹுடத்துல அதிகமா துவா கொண்டு அழவேண்டிய இடத்துல அழுது தொழவேண்டிய இடத்துல தொழுது அமரி பாதி அழகான முறையில நாங்க சந்தோஷத்தை ஹலான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இதை தவறாக சில மக்கள் புரிஞ்சு சில விடயங்களை தவறாக புரிஞ்சு பிங்க தண்ட மனைவியிடத்துல வருவாங்க செல்லங்காவலைய செல்லம் அவங்க இவங்களுக்கு ஆகிராவே தெரியாதோன்னு யோசிக்கிற அளவுக்கும் அழுகைகளின் துவாலையும் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு துனியாவே தெரியாதோன்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கும் அப்படி ஆகிரத்தை பத்தி ஆகிரத்துடைய கவலை தீனுடைய கவலை உமத்துடைய கவலை அப்படின்னு வீர்த்திருவாங்க நபிலா எனவே அந்த ரெண்டும் இருக்கிறது தான் மார்க்கமாக இருக்கிறது அந்த ரெண்டையும் நாங்கள் புரிஞ்சு போறது தான் மார்க்கமாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அந்த அந்த அந்த நோம்பை நாங்கள் பக்குவமாக நாங்கள் அதில் ஏழுமான அளவு முயற்சி செஞ்சு அதிகமாக நோம்பு பிடிக்கிறது ஹஜ் பருநாளுடைய தினம் அரபாவுடைய தினம் வரைக்கும் அரஃபாவுக்கு ஸ்பெஷலாக ஹதீஸ் வந்திருக்கிறது அடுத்ததாக இரவையில நின்று வணங்குறது நாங்க சொல்லுவோம் ரமதானுடைய காலத்துல மட்டும் இருக்கின்றது முதலாவது இரவு காலங்கள்ல ஏற்கனவே கடைசி இந்த இந்த அதாவது முதல் பத்து வந்துட்டா இதா அதிகமாக எனவே நாங்க அதிகமாக செய்வோம் அதே போன்று Allahientoощcas mil cuy者 Allah stacks cima aliaップли�cup Allah hai Cherh Господ Breeze Allahi Allah ho Spliznek Allah Si that's how the people call Allah Allah Take care Allah Is a Godus 예 de Allah Allah Allah is a question of urgency, Allah fire இந்த குறிப்பாக நாட்கள் என்ன செய்வாங்க அவங்களோட பழக்கம் இந்த நாட்கள் வந்துட்டா கிதாபுகள் எடுத்தாங்க பசாருக்கு போற நோக்கமே வேற அன்பான அந்த துணியால மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை எப்படியாவது பசாருக்கு இறங்கி அந்த மார்க்கெட்டிங் பீல்டுக்கு இறங்கி ஆகிரத்தின் பக்கம் திருப்போணும் அந்த பசார்லயும் ஆகரம் இருக்குது நாங்க இன்றைக்கு யோசிக்கிறோம் இல்ல பசார்ல அல்ல ஆகிரத்தை வைத்திருக்கிறான் வா துனியாவுடைய நோக்கம் இல்லை ஹலாலாக உண்மையை பேசி நம்பிக்கையாக மோசடி செய்யாம நாணயத்தோட வியாபாரம் செய்யறாரு அன்பான சுவர்களே சாலுகிங்க எனவே இன்னைக்கு தெரியாம ஒரு சுற்றொட்பாட்டுக்கு அஞ்சுக்கு அன்புக்குரியவர்களே கோடிக்கணக்கில் சொல்ல வரல்ல அம்பேஷாத்துக்கும் பொய் சொல்லி ஆவரம் செய்யும் பொய் சொல்றாங்க எப்படி பார்ப்பது சிறு துள்ளி பெருவல்லம் அந்த அம்பேசாத்தை எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அந்த அஞ்சு சதத்தை விட்டுக் கொடுக்க முடியாது பொய் சொல்லி எப்படியாவது இருக்கு அல்ல சுபஹானு அதுல பறக்கத்தை வைக்கவே மாட்டான் அவருடைய அஞ்சு சதத்தினுடைய அஞ்சு லட்சத்துடைய எடுத்துவிடும் என்ற நம்பிக்கையை அவன் சுமக்க வேண்டும் அந்த மார்க்கெட்டிங் பீல்ட்ல எனவே அவங்க பஜாருக்கு இறங்குறது எப்பயாவது அவங்களை அதாவது சகாபாக்களை பஜார்ல இருக்கக்கூடியவங்களை திசை திருப்பி அல்லாஹின் பக்கம் முன்னோக்க வைக்கிறதுக்காகவே இருக்கிறோம் எங்கு சகோதரர்களுக்கு மத்தியில வியாபாரிகளுக்கு மத்தியில சந்திக்க கூடிய நேரத்துல நாங்க இப்படி செய்வோம் அன்பான சுவர்களை அந்த காலத்தில் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய இந்த தக்பீரை பார்த்து அவர்களும் எல்லோரும் சேர்ந்து தக்பீரை சொல்லுவார்கள் அது ஒரு விசேஷமான அமலாக அந்த காலத்தில் இருந்துச்சு எனவே நாங்கள் இதையும் நாங்கள் ஹயாத் ஆக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம்லா அதே போன்று எதிர்பார்க்கிறான் இந்த நாள் வாரத்துக்கு முன்னால அல்லாஹின் பக்கம் நாங்கள் எப்படி நாங்க இருபத்தி ஏழுக்கு போய் தௌபா செய்யறதுக்கு முயற்சி தௌபாக்க அதாவது அந்த கடைசி பத்துல தௌபா செஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோமோ இது இந்த கட்டத்திலேயும் உல மக்கள் அழகான முறையில் எடுத்து ஏனென்று சொன்னால் எல்லாம் எதிர்பார்க்கிறான் அவனை கூடிய அந்த நேரத்துல இந்த நாட்கள நாங்க ஆரம்பிக்க கூடிய அந்த நேரம் இருக்குதே இந்த புனிதமான நாள்ல நிறைய சிறப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறான் என்னுடைய அடியான் இந்த நாளை சந்திக்க கூடிய அந்த நேரத்துல ஒரு பாதியாக என்ன சந்திக்க கூடாது என்ன திருப்தி நானும் தான் நீங்களும் சுவர்களே தௌபா ஒன்று செஞ்சு அல்லாஹுவ சந்தோஷப்படுத்தி அல்லாஹுவ திருப்திப்படுத்தி ஏதோ எங்களை அறியாமலும் அறிந்தும் பாவங்கள் செய்திருப்போம் தவறுகள் செய்திருப்போம் பொருத்த நாடித்தான் நான் வாழ்க்கைய வாழ்வேன் அல்லாத திருப்தியோட வாழக்கூடிய வாழ்க்கையை நான் மாறுவே ஒரு எண்ணம் எடுக்கணும் ஒரு நீயத்தோடு உள்ளத்தான எடுக்கணும் அதே போல நல்லவனாக நான் மாறுவேன் என்னுடைய பஜுர் என்னுடைய ஜமாத்தானொழுகைகள் இதெல்லாம் பாலாக பைத்துக் கொண்டு இருக்குது இதெல்லாம் நான் கணக்கு பாக்குறது இல்ல சதக்கா செய்யல கொரோனா வந்தும் அன்பான சோழர்களே இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டும் எவ்வளவு கோடி கணக்கு சல்லி பணம் இருந்தும் எனக்கு மனம் இல்லை ஆ அல்லாஹுக்காவின் சதக்கா கொடுக்கறதுக்கு கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லமாஷா அல்லா உதவி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செய்யாதவர்களை குறிப்பிட்டு சொல்றேன் அன்புக்குரியவர்களே அல் அதாவது ஆ நாங்க நீ சரி செய்ய அதே போன்று அதிகமான முயற்சி எடுப்பேன் அதிகமாக குரான் வருவேன் இவ்வளவு காலமும் இவ்வளவு சோதனையிலும் குரானம் இருந்தேன் நான் குரானுவேன் அன்புக்குரியவர்களே அதே போன்று அதிகமான துவாக்களுக்கு சந்தர்ப்பமாக அலிக்சா மின துவா அதிகமான துவா இந்த நாட்கள்ல அப்படி நாங்க அந்த நாளில் போகக்கூடிய இந்த அமலோட அந்த நாள்ல போகக்கூடிய நேரத்துல அப்படியே அதாவது ஒன்பதாவது நாள் அரோஹாவுடைய தினம் வரும் அந்த தினத்தை நாங்கள் ஆசையோட ஆர்வத்தோட அந்த தினத்துல நாங்க நோன்பு கட்டாய பிடிக்கணும் இருக்குது நாள் முன் சென்ற வருடம் பின்னுக்கு வரக்கூடிய அதாவது ஒரு வருடம் முன் சென்ற ஒரு வருடம் என்பதாக எனவே இது உலமாக்கல் சொல்றாங்க என்பதாக கருத்து வேறுபாடுகள் இருக்குது அல்லா சுபஹான் முன்னுக்கு ஒரு வருடம் பின்னுக்கு ஒரு வருடத்திலே பாவத்தை அல்லாம் அல்ல எல்லா பாவத்தையும் ஆதரவு கௌபாசியும் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கம் அதிகமாக அல்லாவின் பக்கம் துவாசிவும் குரான் அதிகமாக ஓதுவோம் நாங்க இப்படி அல்லாஹின் பக்கம் உருக்கமான ஒரு நோன்பை நாங்கள் குடிப்போம் என்ற அமெரிக்காவுடைய மேற்பட்டவர்களுக்கு அதாவது சி நைன்டீன் பிடித்திருக்கின்றது இன்றைய நாளுடைய அப்டேட் அதே போன்று கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நோயால இறந்திருக்கின்றார்கள் எனவே இது எங்களுக்கு இப்பொழுது அப்டேட்டுகள் குறைவாக இருந்தாலும் அன்பார சோர்களை கடுமத்தன்மை கூடிக்கொண்டு அல்லாஹி என்று சொன்னா எங்களவித எங்களை வித சுரசி துரதிஷ்டவாதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் அன்பாரசு அல்லாஹின் பக்கம் முன்னோக்கிறதுக்கு மிக முக்கியமான கட்டத்துல தருணத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது எனவே அதே போன்று அந்த அந்த அரபாவுடைய நாள்ல நோம்பு புடிச்சு கொள்றது அதை தொடர்ந்து வரக்கூடிய பெருநாளுடைய தினம் அந்த ஹஜ் பெருநாளுடைய தினம் அல்லாஹுடைய மிக மகத்தான இந்த அந்த ஹஜு பெருநாளுடைய தினம் அந்த ஹஜு பெருநாளுக்கு அடுத்த நாள் இருக்குது அதுக்கு தான் அந்த ஹஜீஸ் கர் என்பதாக வந்து அதுக்கு அடுத்த நாள் உலகது நகர் யோமுன் நகருக்கு அடுத்த நாள் துல் ஹஜினுடைய பதினொன்றாவது நாள் துல் ஹஜினுடைய பதினொன்னாவது நாள் நிறைய சிறப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறார் புறபானியுடைய கடமைகளை சீரத்துக்கு நியத்து வைத்திருப்போம் இருப்பவர் துல் ஹஜனுடைய முதலாவது நாள் வர்றதுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய முடிகளை சிரைக்கிறது நகங்களை அகற்றுறது இப்படியான விடயங்களை நாங்கள் செஞ்சு கொள்வது இது சம்பந்தமான உலவாக்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் எதிர் வரக்கூடிய காலங்களில் அந்த அந்த அந்த நாள் வர்றதுக்கு முன்னால் நாங்கள் எடுத்துக்கொள்வது ஆக முக்கியம் எனவே அல்லாஹுக்கு சுபஹான் அலா எதெல்லாம் பேசினோமோ அன்புக்குரியவர்களே அந்த விடயங்களை எங்களோட யா யாழ்வா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிற கஷ்டங்களை நீக்கிற கப